பாட்டு போடுற வெற்றியில ஒன்னு பாட்டு அருமையா வெள்ளநெடத்தில் போடுவாங்க வெள்ளநிலத்தில் கருணாரகா தொழில் தொடங்கணும்னா யோகியா வேலை செய்கிறவ இருக்கணும் அதுதான் இல்லையே நாமளும் தொழிலாளிதான் இவ்வளவு போயிட்டாங்க அப்ப என்னென்ன ஒரு செல்வந்த இன்னொன்னு இருந்தது கூடாதுதான் இருந்தது ஆடிமை பெரிய செல்வம் தரணும் ரெண்டு பேர் அடிமையா இருப்பாங்களாம் ஆடு மாடு இருக்கிறது அந்த காலத்துல பெரிய செல்வம் பாசுக்கள் ஏனை வாழாலும் ஆற்றாளர் கை கொள்ள வன்சீரை இழந்த புட்போல் தாளர் ஊரு மகானும் தாயும் சார் வீலா தம்மனோர் கோர் களைகனாயிருக்கும் கூடல் கடவுடே சரணம் என்ன சுக்கனாதா உனக்கு தெரியாதா எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் எல்லாம் இருந்தது அண்ணன் கொடுத்தாது போயிட்டது இப்படி சொன்ன உடனே அப்புறம் சொல்ற என் மகன் தன்னை மைந்தன் இன்மையால் எவரும் காண தன்மகனாக கொண்டு தகுதியால் அன்றே எல்லாம் கொடுத்தனர் என்னக்கு பிள்ளை இல்லாதனால மகன்மை கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்து போனா இப்படி கடினப்படுறேன் என்று சொன்னார் சொன்ன உடனே சொக்கநாதர் என்ன செய்தார் பதினஞ்சு பதினாறு என்ன செய்யறது உடனே சொன்னார் பெருமான் புலர்ந்த பின்தாயத்தோரை புற வளனான வளர்ந்த அருமண்ட தேற்றி மரித்தனைத்தி நாளை காலையில் ஒரு விண்ணப்பம் இந்த ஊரில் ஊரா ஊராட்சி மன்றம் இருக்குல்ல இருந்தது இல்லை சார் மதுரை நகராட்சி தார் சரி நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி ஏதோ ஒன்று ஒரு ஆட்சி இருக்குல்ல இருக்கணும் இருந்தது சரி கொண்டு போய் இந்த விண்ணப்பத்தை கொடு சொத்தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு இல்லை சொல்லிட்டு அன்னைக்கு என்ன ஐயா நீங்கள் இந்த இது மாதிரி உங்க வழக்கு தீர்க்கிறவரில் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டால் நேராக வீட்டில் போய் இந்த வழக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே நான் இதில் கொடுத்து இதில் கொடுத்துருக்குறேன் எது ஊராட்சி மன்றத்தில் கொடுத்துருக்குறேன் அதனால இந்த வழக்கு தீர்ற வரைக்கும் உங்களை சமையல் பண்ண விட மாட்டேன் அல்லவா வைக்க விட மாட்டேன் உங்களை வெளியே போக விட மாட்டேன் என்று போய் கழுத்தை கட்டும் யாரு பெருமான் இங்கேயும் விண்ணப்பம் போய் வீட்டில் அன்னந்த வீட்டில் சொல்லி கொடுக்கும் யாரும் சொத்தை சடின்னு பார்த்தா மறுநாள் ஒரு விண்ணப்பம் கொண்டு போய் கொடுத்தார் இது மாதிரி என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மன்றத்தை கொடுத்துட்டு உடனே அந்த யாரார் எடுத்து தவங்கத்தில் போய் இந்த பெரு சொக்கநாத ஆணையா சொல்கிறேன் இந்த ஊராட்சி மன்ற ஆணையா சொல்கிறேன் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாது இந்த என்னுடைய வழக்கை நீக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்பெல்லாம் முன்ஜாமீன்லாம் கிடையாது என்ன பண்றேன் இந்த பித்துக்குடித்தனமெல்லாம் கிடையாது முருகா முருகா முருகா முருகா நீ தான் கேட்கணும் அதெல்லாம் கிடையாது அதனால நீ வந்து இந்த இந்த வழக்கை தீர்த்து தான் இந்த வழக்கு போட்டாலே அந்த வழக்கு புரியவன் என்ன ஆயிறான்னு கேட்டா இந்த வழக்கை தீர்த்தாலே மாட்டேன்னு இருந்தான் அவன் தான் வச்சிக்கலாம் அதெல்லாம் நம்பி மனம் மனக்கோளத்துல பெரிய புராணம் பல பாடம்ல கற்பிக்குது பல பாடம் இல்ல இதாச்சு ஒரு ஐந்து மணி தொழில திருமாங்கல்யம் செஞ்சிருக்கலாம் அந்த நேரத்துல வந்துட்டு சராசி இருந்தது அந்த காலத்திலேயே ரெண்டு படி எடுத்துக்கிட்டு சரியான ஆளு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் ரெண்டு எடுத்துட்டு வந்தது வந்த உடனே இந்த பையன் அடிமையுக்கத்தில் வைக்கணும் இருக்கலாண்ட தாத்தா அழுதி கொடுத்தாரு கோபம் ஆனாலும் இந்த வழக்கை முடித்தண்டி நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவா அறம் உண்மையா நிக்க அந்த வழக்கில் இவருக்கு உடன்பாடு இல்ல சுத்த புழுகு தப்பு வழக்கு அங்க உண்டி போடுறான் கற்றா தாலிய அப்படி எல்லாம் சொல்லல இருபதாம் நூற்றாண்டு அல்லது இதெல்லாம் தெரிய வேணாமா சமுதாயம் அல்லவா அதெல்லாம் வழக்கை நான் சீர்த்தன்றி மனம் செய்யேன் என்று சொன்னார்கள் அடையாளம் ஒரு அறத்திற்கு கட்டுப்படுகின்ற அடையாளம் ஒரு வாழ்வாங்க வாழ்தற்குரிய அடையாளம் இதெல்லாம் சொல்லணும்னு இப்ப நேராக சுந்தர கையில சேர்ந்தாருங்கிறது அப்புறம் பின்னால் இருக்கான் உண்மையே தரும் சோரும் குறைங்கே தரும் நீதியும் பிறவும் அம்மையே தரும் சிவலோகம் அது இருக்கு எனவே அப்படி போய் கட்டி மண்டசோது என்ன பண்ணணி இவளுக்கு யார் பின்னணி அப்படின்னாரு யார் பின்னணி பின்னணி பின்னால இருக்குது அந்த பின்னணி அதுக்கு அதனால பார்க்க இந்த நேரத்தில் ரொம்ப அருமையாக இல்ல அங்கிருந்து வருகிறாராம் யாரு நம்முடைய பெருமாள் எப்படி வருகிறார் ரொம்ப அருமையா பேருவீலை குண்டாளம் ஏன்னா பெரிய செல்வந்தர் இல்ல விளைநிலம் அடிமை இதெல்லாம் வச்சிருந்த ஒரு பெரிய செல்வந்தர் பொள்ளாச்சி மாலை ஆளு செல்வன் பெருவீலை குண்டலம் இதுவே ஒரு கோடி ரூபா போறும் பிடரில் பத்தி பாய் தேரிக்பலான் எரிக்கும் அங்கதம் கழுத்து மாலை அது நாலஞ்சு கோடி பொறும்பா ஆறு வாரை தோல் கிடந்து இமைப்பாக மேல் குருமணி கண்டிகை செல்வத்தினால் அதெல்லாம் ஆனாலும் நல்ல பக்திமான அருமையா நேபாளத்தில் ஆர்ம உருதாக வாங்கி அருமையாக இதெல்லாம் யார் பார்த்தா இந்த வரலாற்றுக்கு பின்னணியே இப்படி அமைச்சாதான் நல்லதுன்னு நினைச்சா பரச்சோதி வேதாரண்யத்துக்கு அருள் திருமலை காடுங்க அதை கூட ஒளியும் ஒளியும் எடுத்தாரு ஒளியும் ஒளியங்கிறீங்களே சாமி இதை விடவா ஒளியும் ஒனியா இதோ காதை பாருங்கள் பெரிய குண்டல் கழுத்தை பாருங்கள் பெரிய அது மட்டுமா இருக்குது இந்த பவுன் மண்ணாக மட்டுமா இருக்குது இல்லை அருமையான உருதிராக்கம் மாலையும் இருக்குது கையில பத்து விரலும் பாருங்களேன் அடால் அடாடா நாகசுரம் வாசிக்கு போ அப்படி இப்படியே வச்சானா என அடால் ஆடா எவ்வொன்னா மின்னது பத்து மோதிரம் அது வச்சு எப்படி வர்றாருனார் இப்ப இது வரைக்கும் அப்படி நடந்து வர்றாங்க ஏன்னா ஏறு போல் வீடு நடை திருக்குறள் படிச்சு என்ன குறைச்ச எல்லா அறத்தினால் வந்த பொருள் பெரிய செல்வந்தர் அதனால இது வரைக்கும் தங்கச்சி தன்னுடைய ஒரு மகன்மை எடுத்து அல்ல அவடுத்துட்டு போயிருக்கார் தங்கச்சி வீட்டுக்கு வர்றார் யார் வர்றா அண்ணன் வர்றார் என்ன யார் வீட்டுக்கு ஊரா வீட்டுக்கு வர்றாரு அதனால அப்படி கை நடந்தார் இதெல்லாம் காட்டுகிறார் ஆடா ராடா பேரு மீத நாடையோடு நாடக்கும் பெற்றி யாரு ஆனா இதோ இப்பொழுது பரஞ்சோதி முனிவர் அந்த முகத்தை காட்டினார் இது வரைக்கும் என்ன காட்டினார் கழுத்தை காட்டினார் காதை காட்டினார் கையை காட்டினார் நடைய காட்டினார் இப்பொழுது முகத்தை காட்டினார் இவ்வளவு எல்லாம் இருக்குது முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படி இருக்க பாடிய முழரி போல் மாறி தாயிடத்து முடியும் சில பேர் வரவேற்கும் போது இந்த பையன் அங்க போய் தொலைஞ்சு நினைச்சது வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படிங்கிறான் அரை மனசு அப்படிப்பட்டவங்க இவரும் வர்றங்க வர்றங்க வர்றங்க வர்றங்க அப்படின்ட்டு சில பேர் ஐயா நீங்க போயிருப்பாச்சு பாப்பாவும் தம்பியும் நீங்கள்லாம் இல்லாதனால கஷ்டப்படுது வாங்கையான்னு கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு அப்படியே ஆகமனம் இருந்தவங்க ஆகவே வரவேற்பு எப்படி அமைந்ததோ அதுபோல் முகம் அமைந்தது இதை கூட எடுத்துட்டார் ஒலிய முடியல ஒலிய முடியல நான் அடிய தன்னாலி நான் எந்த முட்கீடை கூடிய முகத்தினர் குருகுவாரவை அப்பவே சொல்லிவிட்டாங்க பல பேர் நீங்கள் போயிட்டீங்களா தங்கச்சியும் அந்த தம்பி இருந்ததா அது என்ன பாவன் சின்ன சரிசு ஒன்னும் தெரியாது தங்கச்சி பாவம் வெளுத்ததெல்லாம் பால கருத்ததெல்லாம் தண்ணின்னு சொல்லிட்டது அதனால அவங்க சொத்தெல்லாம் புடிங்கி போட்டு எல்லாம் அவன் அனுபவிக்கிறான் அப்படியா அப்படியா இந்த அம்மா என்னவோ பாருங்க நீங்க வர்றது நேரம் அந்த அம்மா வழக்கு தொடுத்து இன்னைக்கு வந்து அப்படி தரச்சிருக்குன்னு யார் வேலை இவர் வேலை தெரியுமா அவனுக்கு தெரியாது அதனால அப்படியா அப்படியா நான் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை என்று சொல்லி தெருவிலேயே புலம்ப ஆரம்பிச்சுட்டுது அரசன் இங்கு இல்லை கொல்லோ இந்த ஊர்ல அரசனே இல்லையோ நார் இங்க கண்ணை சான்றோரும் இல்லை கொல் சான்றோரும் இல்லை சொன்ன மாதிரி எப்படி தெருவிடு ஆழ்த்திட்டு போன மாதிரி இங்கே இங்கு இல்லை கொல்லோ ஐயா இந்த நாட்டுக்கு தக்க அரசன் இல்லையா ஆன்றவர் இல்லை கொல்லோ குறைகாடல் வேந்தன் செங்கோல் கொடியதோ கோவில் உங்கல்கள் உரை செய்யும் தெய்வந்தானும் இல்லை கொல் மெதுவா கையை வச்சு எங்க எங்க போடுவது தெய்வமும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொல் இந்த சிலம்பு அது வந்துட்டாரு இதெல்லாம் நல்ல அரசாட்சி நல்ல மக்கள் இல்லைன்னு சொன்னா அநேகமா நீயும் இல்லைன்னுதான் அர்த்தம் பாவம் எனவே ஊரை செய்யும் தெய்வம் தானும் இல்லை தருமம் எங்கு ஒழித்ததே என்ற அர்த்தில் சார்வார் அனரும் இந்த ஆள் வர்றத பார்த்தவன இந்த வரைக்கும் கவர்ந்து கொண்டா பாருங்க அவன்டா நம்ம அடிச்சதமே இப்போ வரமாட்டான் அங்கேயே போடுவான்னு நினைச்சோம் வடக்கே இருந்து நாளும் குமரும் வணிகத்தனாலில் தடங்க நீராட்ட விழுந்தார் தங்கச்சியும் அந்த பையனும் பாராஜா பத்தியா மாமா வந்துட்டாங்கடா இந்தமே நம்ம கவலை இல்லைடா பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பழைய கண்ணாம்பால் நடிக்கணும் அப்படியே விழுந்தா அந்த அந்த மாமாவுடைய திருவடியை எது கழுவுதுன்னு இந்த மருகனும் தங்கையினுடைய கண்களினுடைய நீர் கழுவுதான் அந்த அளவுக்கு கண்ணீர் வார்த்தான் அப்படி வார்த்து அந்த மடங்களேர் அணையார் தாமும் மற்றவர் நெடுங்கல வெள்ளத்தாழ்த்தி குமரணி நேர்ந்திணைவார்மா நான் வந்துட்டேன்மா இன்னுமே என்னம்மா உனக்கு அந்த கல்லர்கள் தண்ணி எல்லாம் தொட உடனே சொன்னார் அந்த பையனை பாத்துக்கிட்டார் இல்ல பையனை பார்த்துக்கிட்டு ஏ ராஜா இப்ப ஒளிய ஒளியும் காட்டினா ரொம்ப அருமையா இவர் கண்ணையும் காட்டி அந்த பையன் அப்படியே பக்க பக்கம் முடிக்கணும் முடிக்கும் போது கழுத்துல காதல ஒன்னும் இருந்தாரு தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே ஜோடிச்சிருந்தாரு நகையா போட்டிருந்தார் இப்ப ஒன்னும் காணாம் ஐம்படை மார்பில் காணி ஏண்டா கழுத்துல இந்த சின்ன பிள்ளைக்கு நல்லா கழுத்துல நல்லா பழிச்சுட்டு இருந்தது அதுக்காக அந்த ஒரு நகை போட்டிருந்தேன் அது எங்கடா போச்சு கா பார்க்கணும் அந்த ஒளி சிறு சீலம்பு அடியிற்கானி ஜல் ஜல் சத்தம் கேட்கணும்னு சதங்க கொலுசு பண்ணி போட்டுருந்தேன் அதுவும் இல்லையா ஒரு லாங் செயின் நீளமா செயின் ஒண்ணு போட்டுருந்தேன் அதுவும் காணும் முகத்தா செய் சுட்டி காணின் என்ற ராஜா அம்மாவி இந்த வாவுக்கு நேரம் சுட்டி ஒன்று வச்சா நல்லா இருக்குமே உனக்கு அதிகமான சுற்றான் ஒரிஜினல் மாமா கூட மாட்டார் இந்த மாமா முகத்தாசை சுட்டி காணியம் அடே காதல இது போட்டிருந்தேனடா அது இப்படி நீ போகும் பேசுனா ஆடு மேடா குழை அதுங்க மின்பாடு கூடைகள் கண்டேனப்பா பெ அது கூட பரவாயில்ல என் பேரும் என்று பிள்ளை பணி காலும் கவர்ந்தார் அயோகிய இந்த சின்ன புள்ள கழுத்துல காதல இருந்தது கூட எடுத்து விட்டாங்க என்னடா பொறும் என்ன பொறும ஐநூறு கோடி போறோம் அது வேற விஷயம் இவரளவுல இது போய் என்னடா பெறும் இத போய் செல்வத்துக்கு செல்வம் இடத்துல கவிதை எல்லாம் வேடிக்கை இல்லை ஒளியும் ஒளியும் பிள்ளை மேல போட்டிருந்ததை கூட எடுத்துக்கணும் சொத்தம் எடுத்துக்கிட்டீங்க மாட்டை எடுத்துக்கிட்டீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க மனை எடுத்துக்கிட்டீங்க இது கூடவாடா என் பெரும் இது என்ன வேலை போற போது இதை எப்போ எடுத்துக்கிட்டீங்களா என்று சொல்லி ஆனைவரும் இறங்க வாய் விட்டு ஆடுது பெருமான் தன் வாழ்நாள் ஆடவே மாட்டான் யாருக்கா ஆடுவரான் அடியவருக்காக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானி அதுக்கு குறைதான் ஐயா இன்பத் துன்பங்கள் இல்லைன்னு சொன்னது ஒத்துக்கிறேன் பதிமுது நிலை உள்ளானடியவர் படுகிற இன்ப துன்பங்களை கண்டு நீ சிரித்தான் சிரிப்பேன் சிங்காரக்கண்ணீங்க அது போல ஆண்மாக்கள் சிரிச்சதுன்னு அவனும் சிரிப்பான் ஆண்மாக்கள் என் ராஜா உனக்கோ அழுவாண்டா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானி அன்பருக்கு அன்பனி யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனீ அருமையா அருமை அதனால இங்க ரொம்ப அருமையா இந்த மாதிரி அழுதாராம் அழுது விட்டு சரி வீணியர் பல்வாழக்கு சோர்ந்து விடுவது கான்மின் என்ன இப்ப என்னம்மா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டார் என்னன்னா நானும் பார்த்து பார்த்து நடத்தினேன் இன்னைக்குதானே வழக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கலம்மா இனிமே நான் பார்த்துக்குறப்போ கவலைப்படாது நம்பி சாப்பிட்டாடா சாப்பிடலையா போய் நீ அவன் அம்மாவும் போய் சாப்பிடுங்க நான் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்பீடை வஞ்சம் செய்து நம்பி போறாரு பதிஞ்சோது மணி வரல நான் அந்த சொத்தெல்லாம் எப்படி தேடின தெரியுமா ம் இப்ப என்ன பண்ணும் ஒளியும் ஒளியில இப்படி சொல்லும்போது இவர் அந்த காலத்துல எப்படி இதை சம்பாரிச்சார்னு ஆமா அந்த ஒளியை ஒலியை காட்டுறவங்க இங்க திருவிழா பணமா எடுத்துக்கிட்டான்னா முதல்ல எங்கிட்ட ட்ரைனிங் ஆகணும் ஆமா ஆமா இம்மேண்டா போச்சு நீ எம்ஏவா இருக்கலாம் இங்க இருக்கணும்ட அப்போ இவருனா இந்த சொத்தெல்லாம் நான் எப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா இவர் அந்த மாடு பசு மாடு போய் அஞ்சு தரம் ஆறு தரம் இருந்து பால் கறந்து பார்த்து கண்ணுட்டியை சுல்லி சுத்தி சுத்தம்லாம் பார்த்து மாட்டை நடத்தி பார்த்து பாலை கறந்து பார்த்து வாங்கினது அப்படி காட்டின அது போற நிலம் தரம் எழுதி எல்லாம் சில பேர் எப்படி சேர்க்கிறான் அதுக்காக தான் சொல்ல வந்தது ஒரு இடிக்கணும் இல்லவா அறணும் நட்பீடை வஞ்சம் செய்து நம்பினார்க்கு உண் மாறாட்டத்து உட்பட கவர்ந்தும் நட்பீடை வஞ்சம் செய்தும் துபாய் போவாங்க நீங்க பாத்துங்க எல்லாம் உங்ககிட்ட தான் பிடிச்சிருக்கேன் நீங்க பரவாயில்ல நீங்க நான் பாத்துக்கிறேன் போங்க உண்மையிலேயே பார்த்துக்குவான் வந்தவொடன பட்னாம் போட்டுவான் நட்பீடை வஞ்சம் செய்தும் நண்ப நம்பி கொடுத்தது வஞ்சனம் பண்ணிட்டான் இப்படியும் நம்பி நோர்க்கு ஊன் மாற அட்டத்து உட்பட கவர்ந்தும் நல்லா நம்பி விட்டவனுக்கு அவன் வயிறு ஆகும்படியா பட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலான் அப்படி எடுத்துக்கலாம் ஏற்றோர்க்குறாயும் கையில் அப்படியே அப்படியே நிறைய இருக்கும் ஒரணா ஒரு ஆளுக்கு தரமாட்டான் பட்டியில் மீதப்ப கூறி வாங்கியும் அஞ்சு வட்டி ஏழு வட்டி இல்லை முதலே பிடிச்சிட்டு கொடுத்துறது இன்னைக்கு காலையில நூறுரூவா கொடுத்துடுறது இன்னைக்கு காலையில் தொண்ணூறு இது தொண்ணூறு விசுவ இதெல்லாம் குறைஞ்ச வெட்டியில் காலையில எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடுறது சாய்ந்தரம் நூறுரூவா கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கான நீ ஒன்னாப்பா இதுவே கிடைக்க மாட்டேங்குது அடுத்த வீட்டில் ஐம்பது கொடுக்க வேண்டியது ஐம்பது ரூபா சாயந்தரம் வரும்போது நூறுரூவா வட்டியில் மீது அப்போ கூறி வாங்கியும் சிலர் போல்பட்டதோ என் சொத்து அப்படி செஞ்சது ஒவ்வொரு நாளும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த தாளாற்றி தந்த பொருள் முயற்சியினால் செய்திருக்கும் ஒவ்வொரு பொருளும் வாங்குறது ரத்தம் சிந்திச்சப்பா ரத்தம் சிந்தி அந்த உழைப்பு அப்படி நான் சம்பாதிச்சேன் இதெல்லாம் அப்படி போயிட்டுதே என்று மங்களமாடம்ோங்கும்ி செங்கரம் ஏற்றி விற்கும் நடிப்புன்னா சரியான நடிப்பு சிவாஜி பிச்சை வாங்கணும் இவர் வந்தவரே அவரு இவர் என்ன இப்ப வந்தவர் அவரா வந்தாரா சொக்கநாத இப்ப செட்டியார்ல வந்திருக்காரு சொக்கநாதா நீ தான் இருக்கிற எது பக்கா நடிப்பு சொக்கநாதா நீ தான் இருக்கிற இப்படி இந்த ஊர்ல நடக்கிறதா அப்படின்னு இந்த சொக்கநாதா மங்களமாட மோங்கும் மதுரை நாயகனை நோக்கி செங்கரம் திற மேல் கூப்பி மாணிக்கத்து ஏற்றி விட்டும் எங்கூல வணிகர் ஏரியே எம்ம நோர் வாழ்க்கை சொன்னார் சொக்கநாதா அவ்விடத்து வரணும் இவ்விடத்து வரணும் ரெண்டும் ஒன்னு தான் ஒரே ஜாதி நீங்க மாணிக்கம் வைத்தீங்க மாணிக்கல செட்டிய ஆராயிங்க விறகு விடுத்தீங்க நீங்களும் வணிகர் குடும்பம் அடியேன்னு வணிகர் குடும்பம் இப்படி வேற இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இப்படி வேற உறவு கொண்டாடுது சொல்லுவா அவிடத்தும் மாணிக்கம் மாணிக்கமும் விற்பார் விறகும் விற்பார் மேலா யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் தங்கோன் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கத்தையும் வித்துது விறகையும் விற்றுது இப்படிலாம் நீ விறகு விட்ட நம்ம கொடுவோம் இல்லை நீங்கள் அதனால் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இப்படி எல்லாம் கேட்டாராம் கேட்ட உடனே உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் வழக்கில் வந்து சுற்றத்தாரெலாம் நிற்கிறாரு நின்று உடனே ஏது உடையவர் வந்து இப்போ கேட்குறார் கொடுத்து ஆகணுமாட்டிருக்கேன் நம்ம எல்லாம் அடிக்க கொள்ளையெல்லாம் போய்ட்டுதேன்னு சொல்லிவிட்டு இப்போ கேட்குறாங்க அவையத்தார் என்னைய உண்மை சொல்கிறார் என்ன என்னன்னு கேட்டார் நீங்களா இந்த ஒத்தி போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஒத்தி போடுறது எதுக்கான ஒழிக்கிறதுக்கு தான் அவ்வளோதான் மறந்து போணும் இன்னைக்கு பார்த்தா பேப்பரில் ஆஹா இது கண்டுபிடிக்கப்பட்டது சிஐபி அது இதுன்னு சொன்னோன்னு சரிசா நாளைக்கே போடுனர் அது அப்படியே மறக்கும் நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாத சினிமா பாட்டெலாம் கூட அருமையாக இருக்குது ஜாமீன் வாங்குறதா ஒழிக்கிறது தானே இக்குற்றங்கள் நீங்கள் நடப்பதற்கு காரணமே விரைவில் அந்த தீர்வு காணாமையும் குற்றத்தை காணாமையும் உரிய தண்டனை கொடுக்காமையும் கொடுக்காம இது ரெண்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை நான் மாயத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாம் வழக்கறிஞர் நல்ல அன்பர்கள் அங்கே எல்லாம் நான் தமிழாசிரியர்களுக்கு இல்லைப்பா இப்போ இருக்கிற சட்டம் ஓட்டைகள் சுத்தமாக திருத்தப்படும் திருத்தப்படும் என்ன முன்னாவது பின்னாவது ஏயா நான் எப்படி குற்றம் குறை நாட்டில் குறை ஐஏஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதனால இப்போ என்ன சொன்னாங்க பழக்கம் என்னையான்னு கேட்டாங்க அவையெல்லாம் ஒரு யோசனை பண்ணான் என்னாரு இங்க வந்திருக்கிறவர் அந்த பையனுடைய மாமாவே அல்ல அப்படின்னா பாத்தீங்களா அப்பவே அப்பவே மாமாவே அல்ல ஈக்குவல் டு உண்மைதான் மாமாவே அல்ல அப்படி நீங்க என்ன உண்மை ஒத்துக்கிட்டீங்களா அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்பர் வந்திருந்தாருன்னா தான் கேட்டு எடுத்திருப்பார் ஏ என்ன புழுரா உண்மைதானப்பா அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்பர் எடுத்துருப்பார் பிஎல்லா வந்திருந்தான்னு தான் எடுத்துருப்பார் ஏய் நான் ஜெயிக்க வைக்கிறேன்டா ஒரு அண்ணா எனக்கு வேணான் சொல்ல கந்தை மிகையாம் கருத்தும் இருக்கிற கந்தையே மிக உங்கள்கிட்ட சில்லரை வாங்கி தானே பிள்ளைக்கு போடான் அப்படி சுவாமி இலங்கை முன்னாடி அதனால பார்த்தேன் என்ன சொன்னா ஐயா இவர் வந்து ஒரு போர்ஜெடி ஆள் இவர் வந்து இந்த தங்கச்சிக்கு அண்ணனும் இந்த பையனுக்கு மாமாவும் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அருமையான தீர்ப்பு நீங்க பார்த்து என்னையா ஆமாங்க சத்தியமா கிடையாதுங்க அந்த அந்த பையன் மாமன் எங்களுக்கு எல்லாம் எப்போ பிடிச்ச பழங்க அவரு அவர் அல்லங்க இவர் யாரோ கொண்டாந்து ஆலை வச்சு இந்த அம்மா தன்னுடைய மாமான்னு கூப்பிட வச்சிருக்காங்க அப்படித்தானா அப்படி அப்படித்தான் பார்த்தார் ரொம்ப அருமை நீதிபதி அவர்களே நான் புதியவனாகத்தான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இப்பெல்லாம் வசனம் பேசணும் ஆனால் இங்கே எதில் இருக்கிற அத்தனை பேருடைய குளம் கோத்தரம் போக்குவரத்து இத்தியாதிகள் நான் சொல்றேன் கேளாயோ அதன் கதையை அப்படின் சொல்ல முன்னால் ஒருத்தர் என்ன வைத்தவனுக்கு நீ உங்க அப்ப அந்த மூணாவது தெருவில் அந்த குறிச்சலாண்ட வாழ்ந்த வாழ்ந்தான இல்லையாட வாழ்ந்தேன் பத்து பணம் கொடுத்து இருக்கு அந்த காலத்துல நீ ராமசாமி எல்லாரும் அசந்து போச்சு நீ என்னடா பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிய ஆட்டில நான் சொல்லிதானே கல்யாணம் பண்ண அல்லவா என்ன பொண்ணு சொல்லி மால அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நிலம் எங்க இருக்குது மாடை எங்க இருக்குது வீடு எங்க இருக்குது கோட்டார் என்ன பண்ணுவார் இவர் உண்மை மாமன் என்று கோட்டு தீர்ப்பளிக்கிறது இப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அவன் எல்லாம் என்ன பண்ணான்னார் நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சிது அவன் எல்லாம் அதனால் நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போட்டு வராங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வர்றேங்க நான் எப்போ இந்த விநாயகரை பார்த்துட்டு வர்றேங்க ஒரு கும்பிடு போட்டு வரணுங்க போனான் போனவும் போனவும் போனான் உடனே எடுத்தார் எல்லா சொத்தையும் எடுத்து கொடுக்க போகிறதுக்குள்ளே இவர் மாமனா வந்தவர் இருந்தார் என்ன அப்படியே மறைஞ்சாரான் மறைஞ்சாரான் மறைந்த உடனே தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது ஆ அப்படி வந்த பெருமான் அன்புடைய மாமனும் மாமியும் மீட் எங்கள் அப்பர்சாமில் சொன்னாரே மீடியே இந்த பையனுக்கு மாமன் உண்மையாக உடல் தொடர்புடைய மாமன் இருந்தான் என்று உயிர் தொடையுடைய மாமனாக என்று சொல்லி அந்த நீதிமன்றம் எல்லா அந்த வழக்கெல்லாம் சித்து உரிய சொத்தை கொடுத்து இவர் என்ன பண்ணார் இருப்பிடத்திற்கு சென்று தடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நம்ம சொல்ல திருவிழையார்ப்பாணத்து கடல் வாழ்க்கை அருமையா படிக்கணும் தடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொண்ட எந்த தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகத்தி மாணிக்க சுடற்பூணிந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கன் மடவரலை மணந்து உலக முழுதாண்ட சுந்தரம் செய்வாம் சொக்கநாதரா இருந்து என்றென்றும் அங்கே இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அது செய்து என்று சொல்லி மாமனாக வந்து வளர்த்து இருக்கிறது அருமையான பகுதி அமரர் தொழுது ஏத்தும் சிலந்தான் பெரிதும் உடையானே परवर चिंदे युल्ला உமை அங்கே என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலணி கம்பனம்மானே காண கண் அடியேன் பெற்றவாறு